அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா மெய்யுணர்தல் அதிகாரத்துல இது ஏழாவது குரல் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படிதான் உள்ளம் உள்ளது ஓர்த்து உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு உயிரானது என்ன பண்ணணும்னா உயிருக்கு உள்ளம் இருக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு அந்த உள்ளம் வந்து உள்ள பொருளை உணருமானால் இங்கே உள்ளதுன்னா மெய்ப்பொருள் உயிர் உள்ளத்தை உடையதாக இருக்கிறது உள்ளத்தையும் உயிரையும் பிரிக்க முடியாது உள்ளம்னா மனசு உயிர்னா சோல்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா தன்னுடைய மனசை கொண்டு போர்த்து நன்றாக சிந்தித்து பார்த்து உள்ளது மெய்ப்பொருளை உணரின் உணருமானால் உணர்வது கடினங்கிறத உணரின் குறிப்பால் சொல்றார் அவர் ஆக உயிரானது தன் மனதை கொண்டு நன்றாக குருவினுடைய வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து உள்ள பொருளை மெய்ப்பொருளை உணரின் உணருமானால் இந்த பிறப்பு வேண்டா பிறப்பு வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் இந்த உடல் பற்று உலகப்பற்று மறுபடியும் பிறப்பு எடுப்பது என்பது நடக்காது அந்த பிறப்பு என்னன்னா ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்புன்னு ஒரு தலையா பேர்த்துள்ள பிறப்பு வேண்டான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு விருப்பம் இல்லை மறுபடியும் பிறக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை வேண்டா பிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தலையாக பேர்த்துள்ளனு சொன்னால் தொடர்ந்து ரொம்ப காலமாக இந்த பிறப்பு தொடர் வந்து கொண்டே இருக்கு ஒரு தலையானா தொடர்ந்து பேர்த்துள்ள பிரிக்க முடியாதபடி இந்த உயிரோடு இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு பிறப்பு வேண்டாம் வராது வருமோன்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஆசிரியர் மூலம் நன்றாக கற்றதை ஓர்த்துன்னு சொன்னால் சிந்தித்து தியானம் செய்துன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது நமக்கு புரிகிறது தத்துவம் மெய்ப்பொருள் என்னன்னு புரிகிறது கயிற்றில் பாம்பை போல மெய்ப்பொருளை சார்ந்து இந்த மாய பிரபஞ்சம் விளங்கி கொண்டிருக்கிறது ஆகவே அதைப்போல அந்த மெய்ப்பொருளையே நாம் தியானிக்க வேண்டும் முதல் குரலில் பார்த்தோம் இல்லையா இந்த அதிகாரத்தில் முதல் குரல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்புன்னர் பொருள் அல்லவற்றை பொருள்னு நினைக்கிற தன்மை இருக்குமானால் தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இருக்கத்தான் செய்யும் அதனால் பிறப்பு அடியோட நீங்க வேண்டும் என்றால் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தபடி நம்முடைய சந்தேகங்களெல்லாம் போன பிறகு நன்றாக தியானம் செய்ய வேண்டும் ஓர்த்து என்பதை இங்கு நன்றாக தியானம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சம்ஸ்கிருதத்திலே இதனை நிதி தியாசனம் என்று சொல்லுவார்கள் ஆக மெய்ப்பொருளை தவிர ஒரு பொருளும் இல்லை மெய்ப்பொருளை சார்ந்துதான் உலகியல் வேற்றுமைகளும் ஆன்மீக இயல் வேற்றுமைகளும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன ஆன்மீக இயல் வேற்றுமைகள் உலகியல் வேற்றுமைகள்னால் உலகத்தில் நிறைய நம்ம வேற்றுமைகளை பார்க்குறோம் பூமி ஜலம் மனிதர்கள் மனிதர்களுக்குள்ள ஏராளமான வேற்றுமைகள் ஆண் பெண் வேற்றுமைகள் அதற்கு பிறகும் எத்தனையோ விதமான மொழி இனம் படிப்பு ஜாதி இப்படியெல்லாம் எத்தனையோ வேற்றுமைகளை நம்ம பார்க்குறோம் உலகத்தில் சாஸ்திரங்கள்லையும் நிறைய பார்த்தா கடவுள் வேறு உயிர்கள் வேற எல்லாம் நுண்மையான கருத்துக்கள் இந்த நுண்மையான கருத்துக்கள்லையும் பல வேற்றுமைகள்லாம் இருக்குது ஆக லவுகிகத்தில் இருக்கக்கூடிய துவைத்தம் வேதங்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற துவைத்தம் வேற்றுமைகள் இந்த வேற்றுமைகளெல்லாம் கயிற்றில் பாம்பு போல சச்சிதானந்த மெய்ப்பொருளின் மீது கற்பிக்கப்பட்டவைகள் என்பதை புரிந்து அதை தியானம் மெய்ப்பொருளையே தியானம் அந்த தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் பாரதியார் சொன்ன மாதிரி உண்மையும் அறிவும் இன்பமும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளையே இடைவிடாது தியானம் செய்து கொண்டிருப்போமே ஆனால் பிறகு இந்த உடற்பற்றோ உலகப்பற்றோ நமக்கு உலகியல் வேற்றுமைகளோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உயிர் வேறு இறைவன் வேறு உலகங்கள் வேறு புண்ணியங்கள் வேறு பாவங்கள் வேறு அதில் இருந்தெல்லாம் நாம் இது அத்வைத சித்தாந்தத்தின்படி இந்த கருத்தை நான் உங்களுக்கு சிந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆகவே உயிரானது உள்ளத்தின் துணை கொண்டு மெய்ப்பொருளை நன்றாக தியானம் செய்து அந்த தியானத்திலேயே ஆழ்ந்திருக்குமானால் இந்த உலகியல் வாழ்க்கையை மேலெழுந்தவாரியாக நடத்துமே ஆனால் உயிருக்கு அந்த மெய்ப்பொருளோடு தன்னை இணைத்து கொள்ளுகின்ற அறிவு ஏற்பட்டுவிடும் பிறகு தன்னை உயிராகவோ பல்வேறு உயிர்கள் உண்மை என்றோ இதற்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்புகளோ இவைகளெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் என்பதை உணர்ந்து அந்த மெய்ப்பொருளிலேயே ஆழ்ந்திருப்போம் மெய்ப்பொருளாகவே நம்மை உணர்வோம் இதெல்லாம் டிசோன் பண்ணுறதும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேற்றுமைகளையும் டிசோர்ன் பண்ணிடுவோம் அதோடு நம்மை இணைத்து கொள்ள மாட்டோம் உலகியல் வேற்றுமைகளோடு நம்மை இணைத்து கொள்ள மாட்டோம் ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற வேற்றுமைகளோடும் நம்மை இணைத்து கொள்ள மாட்டோம் இரண்டற்ற மெய்ப்பொருளாகவே நம்மை உணர்ந்து அந்த உணர்விலேயே நிலைத்திருப்போம் அப்பொழுது மீண்டும் இந்த உலகியல் வேற்றுமைகளை குறித்தோ ஆன்மீக நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வேற்றுமைகளை குறித்தோ எந்த சிந்தனையும் நமக்கு இருக்காது அதற்கு மதிப்பும் இருக்காது இதுவே இந்த குரட்பாவினுடைய பொருள் போர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்